ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஒன்று அப்துல்லாஹிபின் அப்பாஸ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஆண்களில் பெண்களை போல் நடப்பவர்களையும் பெண்களில் ஆண்களை போல் நடப்பவர்களையும் நபி அழகின் அவர்கள் சபித்தார்கள் மற்றொரு அறிவிப்பில் ஆண்களில் பெண்கள் போல் பாவனை செய்பவர்களையும் பெண்களில் ஆண்கள் போல் பாவனை செய்பவர்களையும் நபி சொல்லும் அலகி வசல்லம் அவர்கள் சபித்துள்ளார்கள் புகாரி ஐந்து எட்டு எட்டு ஐந்து ஐந்து எட்டு